சச்சிதானந்தூ விஷ்வோத்தியேத்தாத்தய விநா நும் சுஜசுரேப்ராஜ்மீர் வச்சா மாயா மருத்த ஏப் மன்வாவே மகாபுருஷத்தை சரணாரவிந்த ஹே தர்மிஷ தே சரணாரவிந்தம் வந்தே இதுக்கு முன்னாலே ஸ்லோகத்துல படிச்சோமே அந்த ஸ்லோகத்தோட அதே தன்மையோட இன்னும் விசேஷமா சொல்லப்படுகிறது அங்கேயும் தான் கடைசியா பார்த்தோம் தே சரணாரவிந்தம் வந்தே மகாபுருஷ தே சரணாரவிந்தம் வந்தே அங்க பிரணத்த பால மகாபுருஷன்னார் இங்க தர்மிஷ்ட மகாபுருஷங்கிறார் ஏ மகாபுருஷனே தர்மிஷ்ட தர்மத்துல ரொம்ப ஸ்திரமா இருந்தவனே அறத்தில் நிலைத்து நின்றவனே தே சரணாரவிந்தம் வந்தே உன்னுடைய திருவடி தாமரைகளை நன்றாக நான் நமஸ்காரம் பண்ணுகிறேன் இராமாயணத்தினுடைய விஷயத்த சொல்றார் ராமருடைய சுரூபமா இருக்கிற மகாவிஷ்ணுவினுடைய திருவடிகளை வணங்குறதாக இங்கே சொல்றார் திருவடிகளுக்கு சாஸ்திரங்கிற ஒரு அர்த்தம் சொன்னிருந்த ஞாபகம் வச்சுக்கணும் சுதுஸ்தஜ சு அதாவது தேவர்களால் விரும்பப்படுகின்ற ராஜ்யலக்ஷ்மி நாடு அரசாட்சி சுரேப்சித ராஜ்யலக்ஷ்மி தேவர்களால் விரும்பக்கூடிய ராஜ்யலக்ஷ்மி அயோத்தி நகரத்துக்கு அதிபதியா இருக்கிறதுங்கிறது சாதாரண விஷயமா அது சுதுஸ்தஜ சு ராஜ்யலக்ஷ்மிங்கிற அது அவ்வளவு சுலபமா விட்டுட முடியாது ராஜ்யலக்ஷ்மியை அந்த லக்ஷ்மி வரும்போது தியக்துவா யாராலையும் தியாகம் பண்ண முடியாத தேவர்களாலும் விரும்பக்கூடிய ராஜ்யலக்ஷ்மியை விட்டுவிட்டு தியக்துவா ஆரிய அப்பாவுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு ஏத்து எதகாது அரண்யம் எந்த திருவடியானது காட்டை நோக்கி சென்றதோ அப்பேற்பட்ட திருவடியை நான் நமஸ்காரம் பண்ணுகிறேன் அது மாத்திரமல்ல தைத்த ஈப்சித்தம் மாயாமிருகம் அன்வதாவது மனைவியால விரும்பப்பட்ட மாயமான நோக்கி ஓடின திருவடி அன்வதாவத் சரணாரவிந்தம் மாயா மிருகம் மாயா நான் மாயமான் மாரியம் தானே மாயமான வந்தான் முதல்ல பார்த்தவுடனே சொல்றான் லக்ஷ்மணன் இது மாரியச்சன் ராமரோசியத்தை அதை காதலே வாங்கிக்கிறது முதல்ல அதை போதே அந்த தின்ன பக்கம் வரும்போதே இது மாரியீச்சன் தான் சந்தேகமே இல்லைங்கிறான் லக்ஷ்மணன் ராமாயணத்தை படிச்சா தெரியும் ஆனாலும் அந்த மாயமான் பின்னால தைதா தைத்தான்னு சொன்னா மனைவின்னு அர்த்தம் மனைவியினால விரும்பப்பட்ட அந்த மாயமானை நோக்கி ஓடிய திருவடிகள் அந்த திருவடிகளை நான் நன்றாக நமஸ்காரம் பண்ணுகிறேன் இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது அடுத்த ஸ்லோகத்தை பிறகு பார்க்கலாம் தியாசுரேப் சிதராஜ்யுமீ தர்மிஷ்ட ஆர்யவச்சாயத காதரண்யம் மாயாமிருகம் தயித ஏப்சித மன்வதாவது